சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கிருபையா கர்க்கபாகுவதன் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா யஜபத்தியங்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறார் அன்றைக்கி ஷெட்யூல் தான் அன்றைக்கு ஷெடியூலில் அன்றைக்கு ஆக்ஷன் பிளான் டே பிளானில் காற்றால் அவர்களுக்கெல்லாம் கோகுல சிறுமிகளுக்கெல்லாம் வஸ்திராபகரணம் மூலமாக ஒரு சின்ன தப்பை நீக்கி அவர்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணி காத்தியாய விரதத்துக்கு ம அவனுக்கு வந்து இது கொடுக்குறோம் உனக்கு பலன் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சரத்துல தூர் ராத்திரிகளை ராசலிலைக்கு தயார் பண்ணிட்டார் அதுக்கு ராசலீலைகளுக்கு அவர்களுக்கு வந்து தகுதியை ஏற்படுத்தியாச்சு அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட உலகத்தில் வந்து நல்ல உபதேசம் பண்ணுற மாதிரி மரங்கள் உபதேசம் காமிச்சிருக்கிறார் மரம் மற்றவர்களுக்காகவே வாழ்கிறார்கள் வந்து நீதி ஸ்லோகங்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே பசியாக இருக்கிற போது பக்கத்தில் அந்த யக்ஞடிய பிராமணர்கள் வீட்டில் போய் யாக்ஞசாலையில் அண்ணம் கேட்க வச்சார் அதுக்கப்புறம் அந்த யாக பத்னிகள் இருக்கார் பக்கத்தில் அவர்கள்ட்ட கண்ணனை பற்றி சொன்னோடனே உடனே ஓடி வந்தார் அவர்களுக்கு அனுகிரமண்காக வந்தார் அதில் கடைசியாக பார்த்தது என்னன்னா பல தடவை வந்து பல தடவை கேட்கப்பட்ட மிகவும் பிரியமான அந்த கண்ணனுடைய மகிமைகள் அதாவது கர்ணாபரணங்களாக இருக்கக்கூடிய லீலைகள் கண்ணனுடைய லீலைகள்லாம் எப்படி அவர்கள்லாம் கோரசங்கள் பாது தயிரை வெண்ணை அதெல்லாம் விற்க வருவார்கள் அவரெல்லாம் கதை சொல்லுவார்கள் அப்படி அவர்கள் சொன்ன கதைகளை கேட்டு எந்த பகவான்கிட்ட மனசை தெலுத்தியிருந்தார்களோ அவன் பக்கத்தில் வந்தாச்சின்னு பார்த்து ஓடி வந்து அப்புறம் பார்க்குற போது அந்த ரெண்டு ஸ்லோகத்தை சொன்னோம் அப்படி பார்த்தோம் அவரை பார்த்த உடனே அப்படி கண்கள்னு சொல்ல நவத்வாரம்னு சொல்லுவான் இல்லையா ரெண்டு கண்கள் நவத்வாரங்கள் அது மூலமாக ஹிரதயத்தில் கொண்டு அந்த பார்த்த காட்சியை கொண்டு போய் அப்படியே ஸ்தாபனம் பண்ணி நேரம் ஆலிங்கனம் பண்ணுறாங்களை வச்சுட்டு இந்த அகங்காரவர்த்திகள்னு சொல்வார்கள் இதெல்லாம் வேதாந்த பரிபாஷை அந்த பரிபாட்டில் முடிச்சவுக்குறோம் அப்போது அகங்கார உத்திகளும் இந்த சுஷுக்தியை சாட்சியாக இருக்கக்கூடிய பிராக்யன்னு சொல்லப்பட்ட அந்த ஆ ஜீவன் சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு தெரியுது அவனுக்கு வந்து அந்த பரபிரம்மத்தினுடைய பிரத்தி பிம்பமாக பிம்பமாக இருக்குது பிரகிருத்தி சம்பந்தத்தோடு என்னுடைய ஹதயத்தில் இருக்குது அடியேன்னு சொல்கிற ஹயத்தில் இருக்கு உங்கள்கிட்ட இருக்குது அந்த ஆத்மாவை பிரகிருத்திலேருந்து அபிமானத்தை விட்டு பிரகிருத்தியை தாண்டி ஆத்மாவை உணர வேண்டும் அதுதான் வார்த்தைகளால் சொல்கிறோம் அதுதான் கஷ்டமான வச்சுக்கோங்க அந்த இருப்பு எிஸ்டன்ஸு கான்சியஸ்னஸ் அதை உணர்ந்தவுடனே தாபம் போகிற மாதிரி இந்த ஸ்திரீகளும் தங்களுக்கு வேண்டிய மிகவும் பிரியமான கண்ணனுடைய கதைகளை நிறையா கேட்டு கேட்டு அவன்ட்டியும் மனசை படி கொடுத்ததுனால நேராக பார்த்த உடனே கண்களால் அப்படியே அவரை அந்த கண் துவாரங்கள் மூலமாக அவர் அப்படி அந்த காட்சி அப்படியே பருகி ஹயத்தில் கொண்டு போய் அமர்த்தி வச்சு ஆலிங்க நம்ம ட்ராபிள் பண்ணி தாபம் விழு போயிடுது நம்ம நாலு விதமான அவஸ்தைகள் நமக்கு இருக்குது இந்த ஜீவனுக்கு அடி எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது சுஷு இதே ஜாகிரத்து விழிப்பு நிலை ஜாகிரத் நிலையில் இருக்கிற போது அடியன் பேர் அந்த ஆத்மாவினுடைய பேர் விஸ்வன்னு பேர் அது வந்து இதை தூங்க போகிறார் தூங்க போகிற போது சொப்பனம் பார்க்குறாரு சொப்பனம் பார்க்குற போது அது சாட்சியாக இருக்கிறதே தைஜசன்னு பேர் அதுக்கப்புறம் ஆழ்ந்த தூக்கமாக வருது அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற போது பிராக்யன்னு பேர் அப்போ பிராக்யன் பக் இது பதினம்போது இந்த ஜீவன் அந்த பிராக்யனாக இருக்கக்கூடிய அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா ஒட்டிக்கிறதுனால பிரம்ம சுகத்தை அடையிறது ஆனால் நான் பிரம்ம சுகத்தை அடைந்தேங்கிற உணர்வு அந்த ஒட்டிக்கிறப்போ தெரியாது நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் படுத்துக்கிறப்போ பாருங்கள் எப்போ எந்த ஒரு செகண்ட் எந்த ஒரு நிமிஷம் அப்படி உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் தப்புன்னு அப்படியே ஸ்லிப்பாகி ஆத்மாவில் போய் ஒடு கொடுங்கிறதுன்னு தெரியாது நல்ல நல்ல ட்ரோ என்ன பண்ணி பண்ணதால் முன்னாலும் பண்டு கொடுக்க முடியாது அப்படி அந்த சுசுக்தி நிலையில் போகிறபோது நல்ல ஆழ்ந்த உறங்க நிலையில் அபிமானியான அது பேர் பிராக்யின்னு பேர் அடுத்த நாலாவது ஸ்டேஜ் வந்து துரியா ஸ்திரி அது துரிய ஸ்திரின்னு நாலாவது ஸ்டேஜ் அது வந்து அந்த விழிப்பு நிலையிலேயே அதாவது ஜாகிரத்த நிலையிலையே அந்த ஜீவன் தன்னுடைய அபிமானங்கள் சல்ல எல்லாத்தையும் விட்டுட்டோம் சரீரமே ஆத்மாங்கிறத விட்டுட்டோம் ஆத்மா சம்பந்த இது அநாத்ம விஷயங்கள் எல்லாத்தையும் பற்ற விட்டுட்டோ சரீர சம்பந்தத்தோடு இருக்கிற மற்ற பற்றங்கள்லாம் விட்டுட்டோம் ஆத்ம ஜியானத்துலேயே மூழ்கியிருக்காங்க சமாதி நிலையில் சொல்கிறாங்க அதுதான் துரியாவஸ்தன் இந்த மூணாவது நிலையில் இருக்கிறது தான் இந்த பிராக்யன் அந்த பிராக்யனை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லப்படுது அப்படி எப்படி ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த பிராக்யனை அடைந்து ஜீவ அந்த ஜீவர்கள் எப்படி சந்தோஷப்படுவார்களோ தாபத்தை விடுவார்களோ அப்படி இவர்கள் தாபத்தை விட்டார்கள் அப்படி லௌகீகம் தாபம் ஆதி தெய்வீகா அதி பௌதிகா ஆத்தியாத்மிகம் சொல்லப்படுது கண்ணனை பார்த்த உடனே எல்லாத்தையும் விட்டார்கள் அதுதான் இந்த வேதாந்த பரிபாஷையாக இருக்கக்கூடிய வார்த்தைகளில் கடைசியில் சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளவு சொன்னால் ஒன்றுக்குரிய ஆடலும் பரவாயில்ல கண்ணனை பார்த்த உடனே அப்படியே அவர்களுக்கு மனசில் இருந்த தாபமெல்லாம் போய் அவர் கண்ணனுடைய அந்த ரூபத்தை மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறத்துக்கு வந்து அப்படியே சாந்தமான அந்த துரியாவத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவர்கள் அடைந்தார்கள் கண்ணனியை பார்த்து அடைந்தார் அதுதான் தாற்பயம் மேலே இருபத்தி நாலாவது மேலே பார்ப்போம் தாம் தட்டா தக்த தா தியஜ பிர்த ஆமதி விய அகிளா பிரகதிதா தியசர்வா ஆமதி விஞ்ய அகிளா பிரகதித ஸ்வோ மாபா ஆசியம் கரவாக்கம் எண்ணோ திரையா உபபமிதம் மகாஸ்வோ மகாக ஆசியம் கரவியம் எண்ணோ திரையா உபமிதம் கிவா நன்வா மயி குவன் குஷலா சுவதர்ஷினா அகித்க்கியமய நன்வா மயி கு குஷலா ஸாதர்ஷனிமாத்மியோ பிராணுமன் அமாராப்பதனா ஆசன் தன்கோன்வரிமன்ஸ்வாராபத்தியதனாம்பா ஆசன் தரக்கோன்வரம் பத்தியோ ம்ாரயி தாரயன்றிம்ாரயிர்ன இருபத்தி எட்டாவது மறுபடியும் பார்ப்போம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் அந்த கண்ணன் காமிச்ச காட்சியும் அவர்கள் வந்து அப்படியே கண்ணன்ட்ட ஒ ஒன்றி போன மாதிரி இருந்தது அதுதான் அவருடைய ஹிருதயம் ஒன்றி போயிடுது அவ்வளோ தான் இவ்வளவு வேற அந்த பாயிண்ட்டில் விட்லாம் ஒரே பாயிண்ட்டு அவருடைய ஹிருதயம் பார்த்த உடனே கண் மூலமாக கண்ணனுடைய காட்சியை ஹிரதயத்தில் கொண்டு போய் அப்படியே ஹிருதயம் ஒன்றி போயிடுது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மற்ற வேளாண் விஷயங்கள்லாம் அவரும் வார்த்தை ஜாலங்கள் அவ்வளோ விட்டுருக்கும் அப்போ தாம்ஸ்தர தியாகசர்வசா பிராப்த ஆத்மதிஷைய விஜயாய அகில திருஷ்டா பாக பிரகதிதானன தாம்ஸ்தராக தியாகசர்வாச பிராப்த ஆத்மதிஷய விஜய அகில திருக்ஷ்டா பாக பிரதிதானனோ மகாபாக ஆச்சரியம் கரவா முக்கியம் என்னோ திருக்ஷையா பிராப்த உபபண்ணமிதம் யுவா ஸ்வரம் வோ மகாபாச்சம் எண்ணோ தீட்சா பிரம் சிவா நன்வா மயி குசல அகைத்க்கிய வீ பிரியதா நன்பா மீன் குஷலாசன அகைத் தொிய பி பிரி யாம் பிரணபுமனஸ்வாத்மாராபிய தரக்கோன்வபரணுமனஸ்வாத்மாராத்தியதயர் பிரிஆசன் தரக்கோன்வபர தத்யாத்த தேவயஜனம் பதயோகோ துஜாத்தையாக ஸ்வசத்ரம் பாரயிஷியன் உஷ்மாபிகி கிரகமேதினா தத்யாத்த தேவயஜனம் தத்யாத தேவயனம் பதயோகோ திஜாத்தயா சுவசத்திரம் பாரயிஷியன் உஷ்மாபிகி கிரகமேதினா இருபத்தி எட்டாவது இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு அர்த்தம் பார்ப்போம் இப்படி சுக்கபிரம்மணிகள் அதுக்கு மேலே சொல்லிட்டு போகிறார் இவர்களை பார்த்து யபக்திகள் பார்த்து ஹிருதயத்தில் அப்படியே அவ பகவானுடைய ரூபத்தை அப்படியே வச்சு ஆலிங்கனம் பண்ணுறாப்பில் ஹிருதயத்திலே ஆலிங்கனம் பண்ணுறாப்பில் மனசால் பார்த்து அப்படியே ஒன்றி போய்விட்டதுன்னு அப்படின்னு கூப்பிடுறார் இப்படி அவர்களுக்கு வந்து இப்படி எல்லா விதமான ஆசைகளையும் தக்த சர்வாச எல்லா விதமான ஆசைகளையும் முடித்து விட்டு ஒழித்து விட்டு அவ அவரை பார்ப்பதற்குண்டான ஒரு ஒரு ஈடுபாடு விருப்பத்தால் வந்தவர்களான எல்லாருடையும் புத்திசாட்சியாக இருக்கோம் அக்கிலத்திற்கே திருஷ்டா எனக்கு எனக்கும் சாட்சிய ஹிரதயத்துல இருக்கான் அவங்களுக்கும் இருக்கான் அப்படி அவர்களுக்கும் புத்திசாட்சியாக இருக்கக்கூடிய பகவான் தெரிஞ்சிருந்தும் சிரித்த முகத்தோட அவர்களை பார்த்து பேசுறது இப்படி எப்பவுமே அவங்க பேசுவார் கிண்டி பார்க்க அவங்க வாயிலாலே வரட்டும் அவர்கள் வாயிலாலே வரட்டும் ஸ்வாகத்தம் ஓ மகாபாகம் உங்களுக்கு வர நல்வரவாகட்டும் இப்படியே தான் பின்னாலையும் சொல்ல போகிறார் ஸ்வாகதம் அந்த ராசலிக்கும் மகாபாகியம் பெற்றவர் பாக்யம்னா என்ன ஒரு ஒரு அதிருஷ்டம் ஒரு இறைவனுடைய கருணையை பெற்றவர்கள் இறைவனுடைய அனுகிரகத்தை அருளை பெற்றவர்கள் நீங்கள் வந்து ஆச்சரியம் உட்காருங்க எல்லாரும் உங்களுக்கு நான் எங்கே நினைப்பண்ணணும் நீங்கள் பார்க்க வேண்டுங்கிற ஒரு ஈடுபாடோட விருப்பத்தோட அபீட்டத்தோடு வந்திருக்கு தெரியுது உங்களுக்கு அது மிகவும் சரியான விஷயம்தான் சரியானது அவரவர்கள் வந்து புருஷார்த்த விஷயங்களெல்லாம் தெரிந்தவர்களான விவேக்கிகள் அதாவது அந்தந்த ஆட்கள் தங்கள் தங்கள் புருஷார்த்தங்களை அறிந்தவர்களான விவேக்கிகள் அதாவது தர்மார்த்த காமோட்சம் சொல்லப்பட்ட புருஷார்த்தம் தமது ஆத்மாவாகவும் மிக பிரியனாக இருக்கக்கூடிய எங்கட்டம் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம விரும்பாமல் இடைவிடாமல் பக்தியை உண்மையாக சாட்சாத்தாக செய்கிறார்கள் இல்லையா ஆமாம் புத்திகள் புத்திசாலிகள் புத்திசாலிகள் ஞானிகள் சான்றவர்கள் பெரியவர்கள் ஆத்மாவா இருக்கான் பரமான் கண்ணன் மிகவும் பிரியவனமாக இருக்கணும் எந்த ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறது இல்லை இடைவிடாமல் பக்தியை உண்மையாக செய்கிறார்கள் சாட்சாத்தாக செய்கிறார்கள் அப்போ இந்த பிராணன் புத்தி மனசு பந்துக்கள் சரீரம் பத்னி பிள்ளைகள் அதாவது சந்தான பிள்ளைகள் தனம் சொத்து எல்லாமே உபகரணமாக இருக்கிறதுனால தான் ஆத்மாவுக்கு வந்து உபகரணமாக இருக்குது இதுக்கு வேண்டியது அதாவது சரீரத்துக்கு சரீர சுகத்துக்கு ஆத்மாவுக்கு வேண்டிய உபகரணமாக இருக்குது சுகத்துக்கு சந்தோஷத்துக்கு எது ஆத்மாவினுடைய சம்பந்தத்தால் பிரியமானவைகளை இருந்தனவோ அந்த ஆத்மாவை காட்டிலும் பிரியமானவை யாராவது உண்டோ இதைத்தான் இந்த ஒரு பாயிண்ட் தான் அங்கே பிரம்மமோகன அந்த சுக பிரம்மஷிகள் பரீட்சத்துக்கு சொன்னார் இப்படி பிராணன் ஆகட்டும் புத்தி ஆகட்டும் மனசு பந்துக்கள் உறவினர்கள் சரீரமே பத்னி பிள்ளைகள் சந்தானங்கள் செல்வங்கள் எல்லாம் என்ன சொன்னாலும் சேர்ந்து ரத்தனையோ இதெல்லாம் ஒரு உபகரணம் இது உபகரணமா இருக்கு இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் அந்த ஜீவனுக்கு அப்போது உபகரணம் இருக்கு ஆத்மாவுக்கு எந்த ஆத்மாவுடைய சம்பந்தத்தால் பிரியமானவைகளாக இருக்கின்றனவோ அந்த ஆத்மாவை விட்டுட்டான் இதெல்லாம் ஒன்றுமே இப்போ அந்த ஆத்மாவை சம்பந்தம் இது இருக்கு இந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவை காட்டில் பிரியமானவன் யாரோ உண்டோ யார் இல்லை அதுதான் கண்ணன் அதுதான் இருக்கும் ஆகையால் நீங்கள்லாம் யாகசாலைக்கு போங்க திரும்பி போங்க தேவயஜனம் தேவயஜனம் யாகசாலை தேவஜனம் யாகசாலைக்கு திரும்பி போங்க பிராமணர்களான உங்களுடைய பதிகள்னா கிரகத்தர்களாக இருக்கிறார்கள் அதனால உங்களோட இருந்து தான் யாகத்தை முடிக்க பிராமணர்களான உங்களுடைய கணவர்கள் பதிகள்னால் அவர்கள்லாம் கிரகஸ்தர்கள் இல்லையா அதனால் நீங்கள் இல்லாமல் அவர்களால் யாகம் பண்ண முடியாது யாகத்தை முடிக்க முடியாது அதனால் உங்களோட தான் அவர்கள் யாகத்தை முடிப்பார்கள் நீங்கள் திருப்பி போடணும் அப்படி சொன்னான் இதே மாதிரி தான் அந்த ராசல் இலைக்கு வரக்கூடிய ஒரு அப்படி தான் சொல்ல போகிறாங்க கண்ணன் இருபத்தி நாலுலேருந்து மறுபடியும் மேலே பார்ப்போம் ஆசைகள் எல்லாவற்றையும் முடித்தப்படும் ஆசாகி பரமம் துக்கம் நீராசம் சுகம் அப்படின்னே பின்னால் நவயோகி உபாக்கியானத்தில் இனி அவதூத்த கீதையில் அவதூத்த கீதையில் பின்னால் சொல்லுவார் காண்பிப்பார் பதினொன்றாவது ஸ்கந்தர் பின்னால் வருது எப்போ வருமோ வருமோ தெரியாது அவள் பார்க்கணும் அப்போது ஆசை தான் காரணம் அந்த அப்படிப்பட்ட எல்லா விதமான ஆசைகளும் ஒன்றும் இல்லை இப்போ அடியேன் வந்து இந்த இதை கற்க பாகத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஹண்ட்ரட் கேட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் எல்லோரும் சௌக்கியமாக நன்றாக இருக்குது அழகாக இருக்குது நாங்கள் தினமும் வைக்கிறோம் விடாமல் கேட்குறோம் நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அது ஒரு ஆசை அது கூட எதிர்பார்க்கக்கூடாது கண்டிப்பாக கூடாது இது பண்ணால கிரிட்டிக்கலா கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல அதனால எந்த ஆசையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்போ எல்லா விதமான ஆசைகளையும் அகற்றி தன்னை பார்க்க வந்ததுக்காக தரிசனம் பண்ண வந்திருக்கீங்க அவர்களை பார்த்து எல்லாவற்றையும் பார்ப்பதா இருக்கக்கூடிய சாட்சி பூதனா இருக்கான் கண்ணன் அவன்தான் சாட்சி பூதனா இருக்கான் எனக்குள்ளேயே இருக்கான் உங்களுக்குள்ளேயே இருக்கான் அந்த யஜ பத்தி உள்ளவரையும் இருக்கான் அவர்கள் சாட்சியா இருக்கான் அப்படிப்பட்ட அந்த கண்ணன் சிரித்த முகத்தோட மலர்ந்த முகத்தோட சிரித்த மாதிரி பேச ஆரம்பித்தேன் ஏ பாகியவதிகளே மகாபாகா பாக்யவதிகள் என்ன இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் இறைவனுடைய கருணையும் அன்பும் பெற்றவர்கள் அருளை பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்போ உங்கள் அதிருஷ்டமானவர்கள் உங்களுடைய வரவை நல்வருவாகும் உங்களை வாங்க வாங்க வாங்க அவசியமாகும் நல்வருவாகும் நான் உட்காருங்க எல்லோரும் உட்காருங்க உங்களுக்கு நான் என்ன செய்யட்டும் என்னை பார்க்க வந்திருக்க இதுவே பிரியமான பிரியமே ரூபமான அதாவது அந்த பிரேம பக்தி கொண்ட பிரிய ரூபமான உங்களுக்கு இதுவே சரியான செயல அதனால் தங்களுடைய க்ஷேமத்தை தெரிந்து கொண்ட ஞானிகள் பெரியவர்கள் அறிவாளிகள்னால் எந்த ஒரு பலனும் கருதாமல் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம கர்த்தத்துவ பூத்தியை விட்டுட்டும் கர்ம பல தியாகம் பண்ணி எந்த பலனும் பார்க் எதிர்பார்க்காம எங்கிட்ட விடாமல் அவிச்சின்னமாக அதாவது அந்த இந்த தாரியம் அந்த வசோர் தாரையில் பண்ண பண்ணலையா அந்த மாதிரி தாரியம் இடையராத பக்தியை செய்கிறார்கள் அதாவது பிரேம பக்தி செய்கிறார்கள் பக்தி செய்கிறார் அதுதான் எனக்கு மிகவும் பிரியமான ஆத்மாவிடம் வைக்கக்கூடிய அன்பு அதுதான் என் தனக்கு மிகவும் பிரியமான ஆத்மாவிட வைக்கிறேன் ஏன்னா தனக்கு பிரியமான ஆத்மா தான் கண்ணன் கண்ணன் தான் ஆத்மா அவ்வளோதான் அதே ஒரே ஒரு விஷயம் அதனுடைய பிரதிபிம்பமாக ஜீவன் பிரகிருத்தியோட உங்கள்ட்ட இருக்கு அந்த பிரகிருத்தி சம்பந்தத்தை விட்கூட அந்த ஜீவன் அந்த ஆத்மான்னு சொல்லப்பட்ட கண்ணன்ட்ட லேயராற பக்தி விட்டு அதோட கறந்துவிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு அப்போ அதுதான் அங்கேயே மோட்சங்கிறது அடுத்தேன் அப்புறம் மோட்சம் பந்தங்கிறது இல்லாமல் போடு அதை தான் சொல்கிறேன் இதை சுக்க பிரம்மஷிகள் பரீட்சத்துக்கு அந்த பிரம்மமோகன நிலையில கடைசியில் முடிக்கிற போ சொல்லிட்டு வந்தது அதனால இந்த உசுறு பிராணம் புத்தி மனசு சரீரம் பந்துக்கள் மனைவி சந்தானங்கள் அதாவது மனைவி மக்கள் ஐஸ்வர்யம் பதவி வீடு வாசல் நிலவு பங்களா எல்லாம் எல்லாமே ஆத்மாவிற்கு அதாவது ஆத்மா பிரிய சரீரம்னு நினச்சிட்டு தான் அதை சம்பந்தமாக இருக்குது ஆத்மாவுக்கு பிரியமானவன் என்பதனால்தான் பிரியத்திற்கு உண்டாவதாக ஆகியன அப்போது அந்த ஆத்மாங்கிறது இல்லாமல் கொடுத்து ஒரு என்டிட்டியே கிடையாது ஒரு ஒரு விஷயமே இல்லாமல் கொடுக்கும் ஆத்மா வந்து சரீரமே ஆத்மா நினச்சிருக்கிற இது அத்தனையும் சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டதாக உபயோகமாக இருக்குது சரீரம் ஆத்மா இல்லான்னு தனியாக ஆத்மானுங்கிறத வந்து புரிந்து கொண்டால் அதுதான் கண்ணன் புரிந்து கொண்டால் இதுக்கு வந்து ஆத்மாவை காட்டிலும் பிரியமான வஸ்து எதுவும் இல்லை அந்த ஆத்மாதான் கண்ணன் அவன் தான் இந்த பரவாசு தேவன் அவன் தான் சிவன் நாராயணன் அவன் தான் கண்ணன் அதனால தான் உன்னும் உணவு சோறும் உண்ணும் சோறும் வருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனை அனுப்புகிறோம் அப்போ இந்த ஜீவனுங்கிறது தனி ஐஎன்டிட்டி ஐடென்டிட்டி இல்லாமல் போகும் அதுதான் அதனால் நீங்கள் திரும்பி யக்ஞசாலிக்கு திரும்பி போங்க உங்களுடைய பதிகளில் கணவர்களான அந்த பிராமணர்கள் உங்களுடைய உபகாரத்தை கொண்டு உங்களோட சகாயத்தை கொண்டுதான் தான் அவர்களுடைய யஜ்யத்தை பூர்த்தி பண்ண நீங்கள் இல்லாமல் பூர்த்தி பண்ண முடியாது அப்படி சொன்னார் அதனால் ஆத்மாங்கிறதான் கண்ணன் கண்ணன்கிறதான் ஆத்மா அப்படிப்பட்ட அவன் தான் பிராக்யனை பக்கத்தில் இருக்கான் அங்கே போய் இவர்கள் சேர்ந்த உடனே அப்போ ஒன்றி போய்விட்டார்கள் இதயத்தில் கண்ணனுடைய காட்சியை அப்படியே ஸ்தாபனம் பண்ணிட்டார்கள் அப்போ அப்போ தாபம் போயிடுத்து ஒரு சந்தோஷமான ஒரு அந்த ஆனந்தமான உணர்வு வந்தது அதுதான் கடைசியாக பார்த்துனும் மேலே பார்ப்போம் இருபத்தி ஒம்பதுலேருந்து பார்ப்போம் ரெண்டு ஸ்லோகங்களால் அந்த பத்திகள்லாம் முறையிடுகிறார்கள் அதுதான் ரொம்ப சத்தியான விஷயம் மேலே பார்ப்போம் பத்னியூச்சுகோ மைவம் விபோர் பவான் கதிதம் திருசும்சம் சத்யம் குருஷ்பிகமம் தவ பாத பாரமூலம் பிராப்தாவயம் துளசிதாம கேசே நிவோடமதிலங்க சமஸ்தந்தூனு பத்ன ஊச்சுகோ மைவம் விபோர்கதி பவான் கதிதம் திருசும்சம் तुलसी धाम சத்தியம் கருஷ்வம் தவ பாதமூம் பிரயசிமாவசம் கேசே நவோடம் அலங்கூ கிருந்தி நோ நோசுதா நுசுகா வச்சோம் பதினோ நியாத்து அரிந்தமா திஹி கிருந்தி நோ நோசுதா நுசுகாத்திய भवत தவிரபோ பதிதமோ நானியா பத்தரிந்தமா திஹீஸ்வான் வாச்ச பத்தோரன் பித்திருத்து सुतारिया, லோகோமோதேவிய அனுமன்வே சீபகவான் வாச்ச பத்தோரன் பித்திருத் சுத்தேயோகாச்சோமோ அனுமன்வே நீத்தையனுரா யங்கசங்கோணாமி தன்மனோமயுஞான அச்சுராம் அவ நீத்தையனுராங்கோ தன்மனோமயுஞ்ச அச்சுரா அப்ஸ்ய இதுவாச்சு டிஜபத்ட்டம் புனா தே சாணூயவஸ்வீ சத்தம் அப்படன் ஸ்ரீசுக்கோம் வாச இு ஜன யட்டும் புனர் தே சாணூயவஸ் தீபிகே சத்ரம் அபாரி முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி மூணு பார்ப்போம் ரெண்டு ஸ்லோகங்களால் பகவான் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு பதில் சொல்றார்கள் ரொம்ப அழகான் ஏன்னா அவர்கள்லாம் வந்து வேற அத்தியாயனம் பண்ண புருஷர்களோட யஜ்ஞ பத்னிகள் இல்லையா அவர்களுக்கு வேற வேற ஜானம் உண்டு அழகா சொல்றார்கள் பத்னியூச்சுகோ மைவம் விபோரதி பவான் கதிதம் துசம்சம் மைவம் விபோ அர்ஹதி பவான் கதிதம் துசம்சம் சத்தியம் குருஷ்பத் நிகமம் தவ பிரளசிமாவசம் கேசேன்வோமூன் மோோர் கதிபவன் கதிதம் திருசம் சத்தம் கருஷ்வம் தவ பாதமூலம் பிரளசிதமாவசம் கேசேன்வோடமதிலங்க சமஸ்தூன் கிருந்தோபித்தோ சுதா நிர்த்தபந்து சுகையே தவத் பிரபதியோ பதிதாத்மோ நானாத்துந்த மாதிரி பதய பித்திராத்திருந்து கொே தவத் பிரபதியோ பதினோ நானியா பதி அரிந்தமா தி சீபன் வாத்தோ சூரன் பித்திருத்திருத்தோக்கோமயோதேவா அனுமன்வத்தை பத்தோரன் பித்திருத்த சுதா லோக்கோமயோதேவா அனுமன்வீத்தையனுரா அங்கசங்கோர்ணாமி தன்மனோமயுஞ்சன அச்சிரான்மா அப்ஸ்ய ந பிரீத்தனுரா அங்கசங்கோ நணாமி தன்மனோமயுஞ்சன அச்சிரான்மா அவ்ஸ் தீசு கௌ வாச்சு யுனர் தேஜாசூய்விகே ட்ரெகே சமாரய் கவுக்கியனர் தஜாநூய அஸ்விக் சமாரயன் பிள்ளபடனோ அர்த்தம் சொல்ல விளக்கம் சொல்ல மெல பர